सन्माया சன்யோமாயம்சை யுக்ஸ் யார்ச்சோணம் தன் சுவத்து விவிச்சா சன்யோமாய்வம்சைஹை யுக்தேர்ஜோம் திறசர்மன்யம் பத்திய விவிச்சியா இந்த சுலோகத்தில் அந்த நாலு குணம் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் இருத்தல் மித்தியாத்வம் சப்தம் ஸ்பர்ஷம் இந்த நாலு வந்து எதனுடைய அம்சங்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்கிறார் சத்து மாயை ஆகாசம் காற்று இதனுடைய அம்சங்களோடு கூடிய அக்னிக்குன்னு ஒரு சொந்த குணம் ரூபங்கிறார் இங்கே அங்கே என்ன பண்ணார் உஷ்ணமும் பிரகாசம் சொன்னார் இங்கே அதை ரெண்டையும் சேர்த்து ரூபம்னு சொல்கிறார் பொதுவாக அக்னியினுடைய குணம் நம்ம ரூபம் மட்டும்தான் சொல்லுவோம் அந்த ரூபம் எப்படி வருதுன்னு சொன்னால் அக்னி உஷ்ணத்தினால வருது அது இதில் அந்த இருத்தல் சத் அப்படிங்கிறத தவிர இந்த மாயுவினுடைய மித்தியாத்துவம் பிறகு ஆகாசத்தினுடைய சப்தம் வாயுவனுடைய ஸ்பர்ஷம் இதெல்லாம் சத்திலிருந்து பிரித்து மிச்சல்லாம் மித்தியான்னு புரிஞ்சுக்கிறணும் பிரித்து விசாரம் செய்ய வேண்டும் சொல்கிறார் இதில் ஒரு பொருள் உஷ்ணமாகவும் பிரகாசமாகவும் இருந்தால்தான் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வந்தால் தான் ரூபம் தெரியும் அதனால் அக்னியனுடைய குணம் ரூபம்னு சொல்கிறார் இல்லையே சந்திரன்லேருந்து வெளிச்சம் வருது உஷ்ணமெல்லாம் இல்லையே கேள்வி வரும் சந்திரன் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது காலையில் சூரிய உதயம் கூட சூரியன் குளிர்ச்சியாகத்தையும் இருக்குது உண்மையிலே குளிர்ச்சியாது இல்லை சந்திரனில் போய் பார்த்தா தெரியும் எவ்வளோ வைக்கையாக இருக்குன்ட்டு பூமி இங்கே சந்திரன்லேருந்து பூமியை பார்த்தா பூமி குளிர்ச்சியாக தெரியும் அங்கே ஆனால் இங்கே வைக்க வந்த உஷ்ணமும் அந்த வெளிச்சமும் சேர்ந்துதே இருக்கு அதுதான் ரூபத்தினுடைய தன்மை சந்திரனுடைய ஒளி சுய ஒளி கிடையாது சூரியன்ருந்து கடவுளது ஒரு நெருப்புன்னு சொன்னாலே அதில் அக்னியும் இருக்கணும் பிரகாஷம் இருக்கணும் ரெண்டும் இருந்தால் அது அக்னி அதனுடைய தன்மை ரூபம் ஒரு பல்ப்பில் அந்த எலிமெண்ட் இருக்குது அதில் போய் நம்மளுக்கு குளிர்ச்சியாக தெரியலாம் ஆனால் அங்கே என்ன ஆகுது ஒரு பெரிய அக்னி உள்ளே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அது எரியறதுனால தான் பிரகாசம் வெளிச்சமும் வருது அப்போ இந்த உஷ்ணமும் பிரகாசம் சேரும் பொழுது வெளிச்சம் வருது அதனால் ரூபம் தெரிகிறது ரூபத்தை பார்க்குறோம்னா கட்டாயம் கண்ணும் வெளிச்சம் வேணும் அதனால தான் கண் தத்துவம் வந்து அக்னி தத்துவம்னு சொல்லுவோம் கண்ணு வந்து அக்னியிலேருந்து வந்ததுன்னு சொல்லுவோம் இந்த சூக்ஷம் பஞ்சபூதத்தில் பார்க்கும் சக்தி அக்னியிலேருந்து வந்துச்சான் ஏன்னா அது இல்லையோ ரூபத்தில் தடவி பார்த்து கூட சொல்லலாமே அப்படின்னா அது சரியான பிரமாணம் இல்லை அந்த தடவி பார்த்து சொல்கிறது அது ஒரு சரியான பிரமாணம் கிடையாது அது ஒருத்தர் சொல்வார் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு பச்சையாக அவர் மருந்து கொடுத்தாங்க இறந்து போயிட்டாருன்னு இருக்காங்க அந்த கேட்டவன் வந்து பிறவியிலே கண்ணு தெரியாதான்னு பிறவியிலே கண்ணு தெரியாது ஏன்னா பச்சை பச்சை என்ன எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறேன் ஏன்னா அவனுக்கு வர்ணம் தெரியாதே கர்ணே வர்ணம் தெரியாது கிளி மாதிரி இருக்குங்கிறான் கிளி எப்படி இருக்குன்னு கொடு காமிக்கிறாங்க அதை தொடவி பார்க்குறான் இதை போய் முழுங்கன்னா பரிசா சாதம் என்ன செய்வான் நானும் எப்படி அது சரியான பிரமாணம் கிடையாது நேர பார்க்கறது தான் அப்போ அந்த வெளிச்சம் பிரகாசம் இருக்கணும் அதுதான் ரூபத்தினுடைய தன்மை அக்னியினுடைய குணம் ரூபம் ஏன்னா அது பிரகாசத்தை கொடுக்கறதுனால ரூபம் தெரிகிறது இது ரெண்டு சேர்ந்தாத்தான் அக்னிக்கு வந்து இருக்கும் அந்த ரூபங்கிறது வரும் பிறகு அதற்கு முந்தைய தத்துவத்தினுடைய குணமும் வருது முந்தைய தத்துவம் என்ன இதே ஏற்கனவே மாதிரி திருப்பி பார்க்க வேண்டியது அக்னிக்கு முன்னாடி உள்ளது வாயு வாயுவினுடைய ஸ்பர்ஷம் அதில் இருக்குது தொட்டா சுடுதா இல்லையா அக்னியை தொட்டால் அது ஸ்பர்ஷம் இருக்குது அக்னி எரிஞ்சால் சப்தம் வரும் இல்லையா வீட்டில் ஸ்டவ் எரிய சத்து நல்ல வச்சு பாருங்க சவுண்டு வரும் அக்னி பிரகாசம் ரொம்ப அதிகமாக இருந்தால் சத்தம் குபு குபும் சத்தம் வரும் சப்தம் அதில் இருக்கு பிறகு அக்னி மித்யாத்வம் சத்துலேருந்து பிரித்து ஆராய்ச்சி பண்ணால் அதுவும் உண்மையல்ல பொய் என்பது தெரியும் பிறகு இருத்தல் மாயைக்கு முன்னாடி இருக்கிறது பிரம்மன் வாயு இருக்கிறது அக்னி இருக்கிறது அந்த இருத்தல் என்பதும் அதில் தொடர்ந்து இருக்கிறது அந்த இருத்தல் என்பதை தவிர மிச்சம் எல்லாமே என்ன அது மித்தியா எப்படி சத்தையும் அதையும் பிரிக்கணும் அக்னி சத்துன்னு பிரித்து வச்சுக்கிடுவோம் அக்னி உஷ்ணமுடையது பிரம்மன் உஷ்ணமுடையதா குளிர்ச்சியுடையதா உஷ்ணத்தையும் குளிர்ச்சியையும் காட்டக்கூடிய ஒரு தத்துவம் அது இது பிரகாசம் ஒளி அக்னினாலே வெளிச்சந்தேன் ஒளி வரணும் பிரம்மன் ஒளி உடையதான்னா ஒளியையும் இருளையும் காட்டக்கூடியது ஒளி உடையதல்ல ஒளியும் அல்ல இருளும் அல்ல அது பிரம்மன் அதையும் சொல்லுவான் அக்னினால் சூரியனால் இருளை என்றைக்கும் பார்க்க முடியாது இருளை அறியுமா என்றைக்காது சூரியன் என்னைக்கு அது பிரம்மன் வந்து இருளையும் அறியும் ஆகவே அக்னிக்கு வேறானது சத்பிரமன் வேறானதுனால அந்த அக்னி என்ன அது அது சத்து அன்னைக்கு இது ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது பிரம்மனுக்கும் சூரியன் அந்த அதுக்கு வெளிச்சத்துக்குள்ள வித்தியாசம் என்னென்னா பிரம்மனியும் பிரகாசஸ்வரூபம்னு சொல்லுவான் அதனுடைய பிரகாசம் எப்படின்னா இருளையும் பிரகாசப்படுத்தும் ஒளியையும் பிரகாசப்படுத்தும் வெளிச்சம் இருக்குங்கிறதையும் காமிக்கும் இருட்டா இருக்குங்கிறதையும் காமிக்கும் காமிக்கதா இல்லையா கண்ணு வந்து ஒளியை காமிக்கும் கண்ணை மூடிடுறீங்க இருள் இருக்குன்னு எப்படி தெரியுது கண்ணை மூடிட்டு இருள் இருக்குன்னு தெரியுது வெளியே இருள் இருந்தாலும் எப்படி தெரிகிறேன் நம்மளுக்கு வெளிச்சம் இருந்தால் இருள் தெரியாது வெளிச்சத்தால் இருளை என்றைக்கும் காட்ட முடியாது ஓனோட்ட ஒரு உதாரணம் சொன்னேன் ஒரு வீட்டில் அந்த காலத்தில் பெட்ரோல் லைட் வச்சுருப்பாங்க அவர் என்ன பண்ணாரா அந்த முதலாளி இந்த லைட்டை எங்கே இருட்டுருக்கோ அவங்ககிட்ட போய் வையின்னாரான் வேலைக்காரன்ட்ட இவன் சுற்றி சுற்றி பார்த்துட்டு திருப்பி கொண்டா எங்கேயுமே இருட்டு இல்லைங்க முதலாளின்ட்டு வந்துட்டானா இவன் தலையில் தூக்கிட்டு போனால் எங்கே இருள் அது எங்கே கொண்டு போதும் அங்கே இருள் இருக்காது லைட் இருந்தால் இருள் இருக்காது இவன் தேடி பார்த்துட்டு லைட்டோடு போனால் இருளை பார்க்க முடியுமா எங்கேயுமே இருள் இல்லைன்ட்டு வந்தானான் அது மாதிரி அக்னி பிரகாஷம் உடையது ஆனால் அறியாது இது அதிகம் அறியக்கூடியது பிரம்மன் அதனால் சத்துக்கு வேறானது அக்னியாக இருப்பதால் அது அசத்தாகத்தான் இருக்கும் அது மித்தியா ஏற்கனவே பார்த்துட்டோம் அது அசப்தம் அஸ்பர்ஷம் அதெல்லாம் வாயு ஆகாசத்துக்கு பார்த்தாச்சு இப்படி பிரித்து ஆராய் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது அந்த இருத்தல் என்பதை தவிர மற்ற குணங்கள் அனைத்தும் மித்தியா அறிவினால் பிரித்து புரிந்து வேண்டும் அந்த அக்னி மித்தியான்னு மட்டும் புரிஞ்சால் பத்தாது அதனுடைய ரூபமும் மித்தியான்னு புரிஞ்சுக்கணும் இப்போ தங்கம் இருக்குது நகை இருக்குது நாலு வளையல் வச்சிருக்கோம் நாலு வளையல் அப்படிங்கிறது மித்தியா அதை அப்படியே என்ன பண்ணிடுவோம் செயினாக மாற்றிடலாம் இப்போ வளையல் போயாச்சு இப்போ என்ன வந்துடுச்சு செயின் வந்துடுச்சு இப்போ செயின் என்ன பண்ணலாம் தோடா மாற்றலாம் வேறு ஏதாவது ஒட்டியானவ மாற்றலாம் அது போயிடும் தங்கம் மட்டும் இருக்கும் அந்த இருத்தல் மட்டும் இருக்கும் மிச்சம் எல்லாம் போய்கிட்டே மாறிக்கிட்டே இருக்கும் ஆகவே அவையெல்லாம் மித்தியா அப்படிங்கிறார் அந்த ரூபமித்தியா எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த வளையலுங்கிற ரூபமித்தியா செய்யுங்கிற ரூப மித்தியா தோடுங்கிற ரூபமித்தியா ஆனால் அதில் இருக்கக்கூடிய தங்கம் மட்டும் சத்தியம் அது சப்தம் இருக்கிறது ஸ்பர்ஷம் இருக்கிறது ரூபம் இருக்கிறது இருத்தல் மட்டும்தான் உண்மை மிச்சமெல்லாம் மித்யாவாக மாறிக்கொண்டே இருக்கும் அது எல்லாம் பொய்யானது நம்ம தொண்ணூறு வரைக்கும் அக்னி தத்துவம் இதில் வந்து இந்த ரூப வரைக்கும் மித்யான் எல்லாத்தையும் பார்த்துட்டோம் வாயு மித்தியா ஆகாஷமித்யா ஆகாஷமித்தியான்னு சொல்லும் போதே சப்தமித்தியா வாயுமித்தியான்னு சொல்லும்போது ஸ்பர்ஷமித்யா இப்போ அக்னி மித்தியான்னு சொல்லும்பொழுது ரூபமித்தியா ரூபம்ங்கிறது வடிவம் பிரம்மனுக்கு ஒரு ரூபமும் கிடையாது ஒரு நாமமும் கிடையாது ஒரு நாமம் ஓர் ரூபம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடிநாம் தெல்லையனம் கொட்டோமோங்கிறார் திருவாசகத்தில் அந்த பிரம்மனுக்கு நாமமும் கிடையாது ரூபமும் கிடையாது அதனால் அந்த ரூபம் மித்தியாம் இந்த ரூபம் மித்தியாங்கிறது மனசில் பதியணும் நாம் எல்லாத்தையும் அழகாக வச்சுக்க நடப்போம் உண்மை தானே நாமளும் அழகாக இருக்குன்னு நடப்போம் அழகாக ட்ரெஸ் பண்ணணும் அழகாக இருக்குன்னு நினப்போம் தப்பு இல்லை ஆனால் அதில் ஆழமாக போயிடக்கூடாது அதுக்கே அடிக்ட் ஆகிடக்கூடாது ஏன்னா எந்த ரூபமாக இருந்தாலும் மித்தியாதேன் இளம் வயசு எவ்வளோ நாளைக்கு இருக்குது போயிடுது நான் படிக்கும்போது எனக்கு சின்ன சின்ன வயசு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிப்பேன் காலேஜில் படிக்கிற மாதிரி கையை எடுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு நாளைக்கு ரொம்ப அப்படியே சுருங்கலாக போயிடும்ல ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சுன்னு சொன்னேன் அவனுக்கு கோபம் வந்துடுச்சு சொன்ன ஒன்று கோவம் வந்துருச்சு அந்த பையனுக்கு என் கூட படித்த ஃப்ரெண்டுக்கு இல்லாமல் போயிடுமே ஒரு நாள் ஏதோ அப்படி சிந்தனையெல்லாம் ஓடிருக்கு அதனால இந்த லைக் வந்திருக்கும் போல் இருக்கு காலேஜில் படிக்கும்போது அது மாதிரி இந்த ரூபம் அழகு எல்லாம் தேவைதான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அதுலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம் அதுலேயே கவனம் போயிடும் சிலருக்கு பாருங்கள் ட்ரெஸ்ஸை மாற்ற போனாங்கன்னா வெளியே வர மாட்டேன் பையன் கூட அப்படித்தான் முன்னாடி லேடிஸ் தான் சொல்லுவாங்க இப்போ காலேஜ் பசங்களே அப்படித்தான் இருக்கான் அதுலேயே மூழ்கி போயிடும் அந்த ரூபத்தில் அப்படி ஒரு கவர்ச்சி அது வந்து தப்புன்னு சொல்லலை அது ஒரு லிமிட்டு தான் இருக்குது அதுலேயே போட்டுக்கிட்டு போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது டைய அடிக்கிறோம் தப்பு இல்லை எல்லோரும் டைய அடிக்கிறாங்க தொண்ணூறு வயசில் அடித்தா எப்படி இருக்கும் ஒரு ஆசிரமத்தில் ஒரு அம்மா இருந்தாங்க வயசான அம்மா நல்ல தத்துவமெல்லாம் புரியும் ஆனால் நீட்டாக எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு எண்பது வயசுக்கு மேலே ஆச்சு ஆஸ்பத்திரியில் ஒரு உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஐசியூவில் இருக்காங்களாம் டிரைவரை கூப்பிட்டு எனக்கு இந்த லிஃப்ட்டுக்கு இந்த கண்மையெல்லாம் வாங்கிட்டு வாங்குறாங்களாம் சாமியிட்ட டாக்டர் ஃபோன் பண்ணுறாரு நான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு சொல்கிறாரு ஒரு ஐசியூவில் இருந்துக்கிட்ட அதை பற்றி கவலைப்படாமல் தண்ணி ஒரு வச்சுக்கணும் அப்படினு நினைக்கிறது பாருங்கள் அது பெருமையாக இருக்குது சாமியை டாக்டர் அங்கேருந்து மியாட்டில் வந்து ஃபோன் பண்ணுறாரு ஏன்னா அதில் அப்படி ஒரு இது அதுக்கு மயங்கரக்கூடாதுங்கிறதுக்காக ரூபமும் மித்தியா அதுமாதிரிலாம் பார்க்குறதெல்லாம் உண்மை இல்லை கண்ணால் காண்பதும் பை காதால் கேட்பதும் பை தீரை விசாரிப்பதே மெய்யின்றான் ஒரு சினிமா பாட்டு கூட இருக்குது கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது எஞ்சியார் பாட்டுன்னு நினைக்கிறேன் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றம் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அதில் ஒரு வார்த்தை வரும் பாருங்கள் படத்தில் வேறு விஷயம் கரெக்டாக இருக்குது அரிவை நீ நம்பு பொய்யே சொல்லாததுன்னு வரவில்லை நம்ம என்ன ஞானந்தே பொய் சொல்லாது அறிவுனான ஞானந்தான் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது அறிவை நீ நம்பு பொய்யே சொல்லாததுங்கிற படத்தில் வேறு சீனுக்காக வரும் ஆனால் அந்த வரி பார்த்தா கரெக்டாக ஷூட் ஆகுது இந்த அறிவு தான் உண்மையாக சொல்லும் வேதாந்தத்தில் தானே சொல்கிறான் விசாரமே அதுக்காகத்தானே சொல்கிறாங்க நாம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்ச்சி எழுத பயங்கரம் அந்த கவர்ச்சி மித்தியான்னு பண்ணுவோம் நீங்கள் பாருங்கள் ஒரு பொருளில் அந்த ஷோகேஸில் அழகாக வச்சாத்தையும் பிடிக்கும் குப்பை மாதிரி கூச்சி வச்சா வாங்க மாட்டோம் அந்த பெட்டியை பார்த்துட்டே வாங்கிட்டு போயிடுவோம் பார்த்துருக்கீங்களா ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க நீங்கள் எதாவது ஆர்டர் கொடுக்கல அந்த தோசை அப்படியே அழகாக கூம்பும் மாதிரி அப்படியே கொண்டாந்து வைப்பான் நம்மளுக்கு அதை பார்த்தா சாப்பிட்ணும் போல இருக்கும் கொஞ்ச நேரத்தில் போயிடும் அந்த ரூபம் ஆனால் அந்த ரூபத்தில் கவர்ச்சி வருது எல்லாத்துக்கும் ஏன்னா எந்த ரூபமுமே சத்தியமில்லை அக்னி சத்தியம் இல்லை மித்தியா என்று சொல்லும் பொழுது ரூபமும் சத்தியமில்லை எந்த ரூபமாக இருக்கட்டும் எந்த வடிவமாக இருக்கட்டும் எல்லாம் மித்தியா இந்த குழந்தைகளுக்கெலாம் அந்த கேக் வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேக்கில் நிறைய டிசைன் டிசைனாக பண்ணி வச்சுருப்போம் அதே இடத்துல உள்ளே போயிடும் ஆனால் அதை பார்த்தேன் வாங்கும் பிளையினாக இருக்க கேக்கு வாங்காதுங்க அதில் எதையும் இதெல்லாம் போட்டு டிசைன்லாம் பண்ணி அது எவ்வளோ நேரம் இருக்கும் ஆனால் அதில் தான் மயக்கம் இருக்குது எல்லாம் ரூபமெல்லாம் மித்தியா அப்படிங்கிறார் அக்னி மித்யாங்கிறதுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சூரியனுடைய உஷ்ணம் எவ்வளோ நாள் இருக்குங்கிறாங்க சயின்ஸிலே சொல்கிறாங்க ஏன்னா இரநூறு கோடி வருஷம் கழித்து சூரிய வந்து இருளாயிருமாம் அக்னியெல்லாம் குறைஞ்சிரும்ங்குறாங்க பூமியும் ஒரு காலத்தில் அக்னியாக இருந்தால் தான் சூரியன்லேருந்து வந்தது இதனுடைய மைய பகுதியில் சூரியனுடைய தன்மை தான் இருக்குங்கிறாங்க கூம்பியிலேயும் அப்போ எல்லாமே என்ன அது அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது அக்னியும் மித்தியா அக்னியில் வந்த ரூபமும் மித்தியா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இது இந்த தொண்ணூறாவது ஸ்லோகத்தினுடைய கருத்து ஸ்லோகத்துக்கு அர்த்த பார்த்துடலாம் சன் மாயா அதை பிரித்தோம்னா சத்து மாயா சத்து மாயா மாயை வியோம வியோமன்னா ஆகாசம் ஆகாசம் வாயுகு காற்று சத்து மாயை ஆகாசம் காற்று அம்சைகை இதனுடைய அம்சங்களோடு இதனுடைய அம்சத்தை முன்னாடி சொல்லிட்டார் என்னென்னட்டு சத்தினுடைய அம்சம் இருத்தல் மாயையினுடைய அம்சம் மித்யா ஆகாசினுடைய அம்சம் சப்தம் காற்றினுடைய அம்சம் ஸ்பர்ஷம் இது முதல் சுலோகத்தில் வந்துருச்சு இங்கே சத்து மாயை ஆகாசம் காற்று இதனுடைய அம்சங்களோடு முதல் வரி ரெண்டாவது வார்த்தை யுக்தஸ்ய யுக்தசிய அக்னேகே நிஜக அது பிரிக்கணும் யுக்தஸ்யாக்னேர் நிஜோன் இருக்கு யுக்தசிய அக்னேகே நிஜக யுக்தஸ்யன்னா கூடிய இந்த நான்கு அம்சங்களோடு கூடிய அக்னேக அக்னிக்கு நிஜக சொந்தமான குணக குணமானது ரெண்டாவது வரி முதல் வார்த்தை ரூபம் இந்த அக்னிக்கு சொந்தமான குணமானது ரூபம் தத்ரை இந்த தத்துவத்தில் சதக சர்வ மன்யத்துன்றிருக்கு அதில் வந்து பிரித்தம்னா சதக சர்வம் அந்யத்து சதக அந்யத் இந்த சர்வம்ங்கிறத தனியாக எடுத்துங்க சதக அந்யத்துனா சத்தை தவிர இந்த தத்துவத்தில் தத்ரைன்னா இந்த தத்துவத்தில் சதக அந்யத்து சத்தை தவிர சர்வம் மற்ற எல்லாவற்றையும் சத்தை தவிர மற்ற எல்லாது முதல்ல இருக்கக்கூடிய நாலு தத்துவத்தில் சத்து போச்சு நிச்சம் மூணு இருக்குது மூணு இதில் இருக்கக்கூடிய ரூபம் இந்த மற்ற எல்லாவற்றையும் புத்தியா புத்தியினால் விவிச்சியதாம் பிரித்து விசாரம் செய்ய வேண்டும் பிரித்து விசாரம் செஞ்சால் என்ன ஆகும் இது பொய்யுங்கிறது தெரியும் சத்து மாயை ஆகாசம் காற்று இதனுடைய அம்சங்களோடு கூடிய அக்னிக்கு சொந்தமான குணமானது ரூபம் இந்த தத்துவத்தில் சத்தை தவிர மற்ற எல்லாவற்றையும் புத்தியினால் பிரித்து விசாரம் செய்ய வேண்டும் இப்போ அக்னி தத்துவம் எண்பத்தி ஏழுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் பார்த்துருக்கோம் தொண்ணூற்றி ஒன்று முதல் விரல் இறைவு பண்ணார் முதல்ல அறிமுகம் பண்ணார் ஆகாசத்தை போல் அக்னியும் பிரித்து விசாரம் பண்ணணும் சொல்லி வாயுவை விட குறைவாக வியாபிச்சிருக்குன்னு சொன்னார் இந்த குறைவு அதிகம்ங்கிறதெல்லாம் மறைத்தலுக்காகன்னு சொல்லப்பட்டது எவ்வளவு குறைவாக பத்தில் ஒரு பங்கு பிறகு வாயுவில் அக்னி கற்பிக்கப்பட்டதுன்ட்டார் ஏற்றி வைக்கப்பட்ட அங்கே பொய்யின்னு சொல்லிட்டார் பிறகு இதுக்கு ஆதாரம் பத்தில் ஒன்றுங்கிறதுக்கு ஆதாரம் புராணத்தில்ன்னு சொன்னார் புராணங்களில் கூறப்பட்டிருக்கிறது பிறகு எண்பத்தி இதுக்கு முந்தின சுலோகத்தில் அக்னியினுடைய சொந்த குணம் புஷ்ணம் பிரகாஷம்னார் உண்மை உள்ள குணத்தை சொன்னார் எருத்தல் மித்தியா சப்தம் ஸ்பர்ஷம் இது சேர்ந்து வந்துச்சுன்னு சொன்னார் இந்த சுலோகத்தில் என்ன சொன்னார் அந்த இருத்தல் சத்திலிருந்து வந்திருக்கு நித்ய மாயிலிருந்து வந்திருக்கு சப்தம் ஆகாஷிலிருந்து வந்திருக்கு ஸ்பர்ஷம் வாயுவிலிருந்து வந்திருக்கு இதனுடைய குணத்தை இங்கே உஷ்ணம் பிரகாசம்னு சொல்லாமல் ரூபம்ட்டார் அங்கே உஷ்ணம் பிரகாசம்னார் அது ரெண்டு சேர்ந்தால் இங்கே ரூபம்ங்கிறார் இதை சத்தை தவிர மிச்சம் எல்லாமே பிரித்து விசாரம் செய்தால் மித்யா என்ற கருத்து வரும் அந்த மித்யாங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லி அங்கு நிறைவு பண்ற தொண்ணூத்தி ஒண்ணு படிக்கலாம் வாசிதே ஆபோதாம் சத்தம் கேக்குதா என்னுடைய சவுண்டே கேட்டு ஸ்பீக்கர்ல இருந்து வரலே வருது சதோ விவிச்சிதே வக்னி வாசிதே ஆபோத் தசாம்சதோ நியூனாகாம் கல்பித்தா இது சிந்தையேத் இந்த சத்திலிருந்து அக்னியை பிரித்த பிறகு அக்னி வித்யான்னு தெரியும் அதை மனசில் நன்கு பதிய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முதல் வரியில் இந்த அக்னி தத்துவத்தை நிறைவு பண்ணுறார் ரெண்டாவது வரியில் ஜல தத்துவத்தை அறிமுகப்படுத்துறார் இந்த அக்னியை காட்டிலும் பத்து பங்கு குறைவாக வியாபித்துள்ளது தண்ணீர் அது கற்பனை செய்யப்பட்டுள்ளது எதில் அக்னியில் ஜலமானது பத்து பங்கு ஜலத்தை விட குறைவாக வியாபித்து அக்னியில் கல்பிதம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ரெண்டாவது வரில் சொல்கிறார் ரெண்டாவது வரி நாலாவது போதமான ஜல தத்துவம் தண்ணீர் தத்துவம் அறிமுகம் முதல் வரியில் அக்னி தத்துவத்தை நிறைவு செய்கிறார் அந்த அக்னி தத்துவத்தில் அக்னி மித்தியா அதனுடைய குணமான உஷ்ணம் மித்தியா அதனுடைய குணமான பிரகாஷம் மித்தியா உஷ்ணமும் பிரகாசம் சேர்ந்த ரூபமும் மித்தியா இதை மனசில் நல்லா பதிய வச்சுக்கிறேன்னுங்கிறார் பாரதியார் பாட்டு ஒன்று இருக்குது தசையினை தீச்சுடினும் உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா நெருப்ப தொட்டா கூட பகவானை தோன்றது மாதிரி இருக்கான் அவருக்கு தசையை தீச்சுடினும் உன்னை தின் திண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாடா எல்லாத்தையும் பகவானாக விஸ்வரூபமாக பார்க்குறது அதுக்கே அப்படிலாம் இருக்காது ஏன்னா அந்த மித்தியாங்கிற தன்மையை அடிமையாக நம்ம பச்சுக்கிறணும் உஷ்ணம் எவ்வளோவே உஷ்ணத்துக்கு அடிமையாகிறோம் தெரியுங்களா உஷ்ணத்தினால பாதிப்பு இருக்குது குளிராக இருக்க நேரத்தில் உஷ்ணம் வேணும் காஃபி சூடாக என்ன பண்ணுறோம் வீட்டில் சாப்பாடு சூடாக போடலுமே தட்டு பறக்குது சில நேரங்களில் வீட்டில் அதுவும் சில பேர் முடியாது அப்படியே சூடு இல்லைன்னு வச்சுக்க சிலவர் தட்டை தை தூக்கி எரியலாம் பார்த்துருக்கேன் நான் என்ன சாப்பாடு போடுறேன்ட்டு அந்த சூடும் மித்தியா அதில் வரக்கூடிய பிரகாஷம் மித்தியா அதன் ரெண்டும் சேர்ந்த ரூபமும் மித்தியா ஓட என்ன இதெல்லாம் எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறனும்னா எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் சில நேரங்களில் உஷ்ணத்தில் மாட்டிக்கிறோம் ஃபேன் ஓடாது ஏசி வேலை செய்யாது அப்போ அப்படியே வைக்க மே மாதம் வெயிலாக இருக்கும் எப்படி இருக்கும் அனலாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா போயிடும்னு நினைக்கணும் மித்தியா நினச்சி கொஞ்சம் அனுபவிச்சு பழகணும் குளிர்காலம் வந்துடும் மே மாதம் போய் சீக்கிரம் குளிர்காலம் வந்துடும் அப்படின்னு நினச்சிட போயிருமா இல்லையா பிற குளிர்காலம் இருக்கா அதுவும் ஓடிடுது அதனால் இந்த அக்னி தத்துவம் மித்தியா பிறகு ஜல தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார் ஜலம் எப்படி இருக்கும் அக்னியில் கற்பிக்கப்பட்டது பத்தில் ஒரு பங்காக குறைவாக இருக்கிறது அக்னி தத்துவத்தில் பத்தில் ஒரு பங்கு ஜல தத்துவமாக இதெல்லாம் சூக்ஷமாக பஞ்சபோதத்தில் சொல்லிக்கிட்டு ஸ்தூல பஞ்சபோதம் இனிமேல் வரப்போகுது ஆமாம் சயின்ஸாகவும் பார்க்கலாம் சூரியனில் இருந்து வந்ததே பூமி அக்னி அதில் ஒரு பாட்டு இது இந்த ஒரு பாட்டிலையும் மூணு பங்கு தனியாகத்தையும் இருக்கு நம்ம பூமி எடுத்துக்கிட்டா சூரியனில் சின்ன பகுதி இது மற்ற கிரகங்களில் அதுவும் இல்லை ஜலம் இல்லை நம்மளுக்கு தெரிஞ்ச கிரகத்தில் இல்லைன்னு சொல்கிறாங்க வேறு கிரகங்களில் வேறு நட்சத்திர கிரகங்கள் இருக்கலாம் நம்ம இன்னும் ஒரு பக்கத்தில் ஒரு கிரகத்து கூட போக தெரியுமா மனித ஆராய்ச்சியில் ராக்கெட் அனுப்பிச்சிருக்கோம் சந்திர மண்டலுக்கு மட்டுந்தான் மனுஷன் போயிருக்கான் சந்திரன் ஒரு தனி கிரகமே கிடையாது சந்திரன் தனி கிர நம்மளுக்கு தனியாக பக்கத்தில் இருக்கிற செவ்வாய் இந்த சைடு இந்த சைடு போனால் சுக்கிரன் இருக்கு அதுக்கே மனுஷன் போகலை பிறகு அங்கிட்ட இருக்குது எவ்வளோ வியாழன் இருக்கு யுரேனஸ் இருக்குது நெப் சனி இருக்குது யுரேனஸ் இருக்குது நெப்டின்னு இருக்குது புழுட்ட இருக்குது சூரிய மண்டலம் பிறகு ஒவ்வொரு சூரியன் எத்தனையோ லைட் இயர்ஸ்க்கு அங்கிட்டு இருக்குது அதை சுற்றிக்கு எத்தனையோ கிரகங்கள் இருக்குது கற்பனையே பண்ண முடியலை நம்ம விஞ்ஞானமெலாம் கண்டுபிடிச்சதெல்லாம் பார்த்தா இந்த பூமியில் ஒரு அணவு தான் பார்த்தா ஒரு கிரகத்துக்கேன்னு நாம் போகல ஆராய்ச்சி பண்ணுறோம் ஆனால் நம்ம இந்து சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களையும் ஆராய்ச்சி அதனுடைய தன்மையெல்லாம் எழுதியிருக்கு வடிவத்தை எழுதியிருக்கு ஒவ்வொரு இருபத்தேழு நட்சத்திரமாக நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் பிரித்து அந்த ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்தினுடைய வடிவம் அப்படியே இருக்குது அதெல்லாம் போட்டிருக்க எல்லாம் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு வடிவம் இருக்கும்போது அந்த நட்சத்திரத்தை பார்த்தா அந்த மாதிரி அந்த மாடல் இருக்கும் அந்த அந்த மாதிரி இந்த க இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்கன்னே தெரியல அதெல்லாம் இப்படி நம்மளுடைய ஆராய்ச்சி மிக அல்பந்தான் இதுவே மித்தியாக இருக்குது எல்லாமே இப்போ ஜலதத்துவம் அக்னியில் பத்து பங்கு குறைவாக வியாபித்துள்ளது அதுவும் கல்பிதம் அது எப்படி அக்னியில் போய் தண்ணி வரும் யோசிச்சு பார்த்தா முடியும் அக்னியிலேருந்து ஆனால் சயின்ஸ் படி பார்த்தாலே உண்மைதான் தெரியுமா அது சொன்ன வாயு வந்து ஆகாசம் ஹச் டூ ஓ என்ன ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அது வாயு வாயுவிலேருந்து தண்ணீர் சொல்கிறேன் அந்த ஹச் ஹைட்ரஜன் எரியும் ஆக்சிஜன் எரிய துணை புரியும் அக்னி ஆகிருதா இல்லையா அது கரெக்டாக அந்த ஈக்குவலாக சேர்ந்துச்சுன்னா ஜலமாக மாறிடுது வேறு விகிதத்துலேருந்து தான் நெருப்பாக மாறிடுது பிறகு இன்னொன்று கூட பார்க்கலாம் நம்ம கோடை காலத்தில் ரோட்டில் போய்கிட்டு இருப்போம் அந்த வெயில் அடிக்குது ரோட்டில் அப்படியே மழை பெஞ்சி தண்ணி கிடக்கிற மாதிரி இருக்கும் காணல் நீர் தெரியும் எதனால் தெரியுது அக்னினாலே தெரியுது அக்னியில் ஒரு பொய் தோற்றம் அக்னியில் ஜலம் கற்பிக்கப்பட்டிருக்குங்க அதே உதாரணம் சொல்லலாம் காணல் நீரைவே அங்கே அக்னி இருக்குது ஜலமா காட்சி தெரியுது அவ்வளோதான் அக்னியில் தண்ணி ஊற்றுன்னு அடைஞ்சு போயிடும் அங்கே அக்னி குறையுதா இல்லை அக்னி இருக்கிறதுனால தான் ஜலமே தெரியுதாங்க அக்னியில் ஜலம் கற்பிக்கப்பட்டுள்ளது இங்கே அக்னி தத்துவத்தை நிறைவு பண்ணி ஜல தத்துவத்தை அறிமுகம் பண்ணியிருக்கிறார் அக்னி தத்துவத்தினுடைய மித்தியாத்துவத்தை மனதில் நன்கு பதிய வைக்க வேண்டும் சத்திலிருந்து அக்னியை பிரிக்கும் பொழுது இது உண்மையல்ல இது பொய் என்பது தெரியும் அதில் அங்கு நிலை பெற்ற பின்பு ஜலதத்துவத்துக்கு வரார் ஜலதத்துவமானது அக்னியில் ஒரு பங்காக உள்ளது பத்தில் ஒரு பங்கு குறைவாக உள்ளது அந்த அக்னியில் இந்த ஜலதத்துவம் கற்பிக்கப்பட்டுள்ளது இதுதான் இந்த சுலோகத்தினுடைய அர்த்தம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்திடலாம் தொண்ணூற்றி ஒன்று சதோ விவேச்சிதே வக்னவ் வஹ்னவுன்னா அக்னியை இவ்விதத்தில் இந்த அக்னியை இவ்விதத்தில் சேர்த்துக்கணும் இவ்விதத்தில் இந்த அக்னியை இதுக்கு முன்னாடி பிரித்தது மாதிரி அக்னியை சதோ விவேச்சிதே சதோ விவேச்சிதேன்னா சதோ சத்திடமிருந்து விவேச்சிதே பிரித்த பிறகு இவ்விதத்தில் இந்த அக்னியை சத்திடமிருந்து பிரித்த பிறகு மித்யாத்வே சதி மித்யாத்துவே மித்யா என்று எதை இந்த அக்னியை சேர்த்துக்கணும் இந்த அக்னியை மித்யா என்று சதி வாசிதே மனதில் நன்கு பதிய வைக்க வேண்டும் சதி வாசிதேன்னா மனசில் நல்ல வாசனை உருவாக்கிறேன் பதிய வச்சிரணுங்கிறார் அக்னியை சத்திடமிருந்து பிரித்த பிறகு இந்த அக்னி மித்யா என்று மனதில் நன்கு பதிய வைக்க வேண்டும் இந்த முதல் வரியோடு அக்னி தத்துவம் நிறைவாகுது ரெண்டாவது வரி அப்போது தசாம்சதோ நியூனாகா தசாம்சதோ பத்து பங்கு நியூனா குறைவாக வியாபித்துள்ள ஆபோ முதல் வார்த்தை தண்ணீரை இந்த அக்னியை விட பத்து பங்கு குறைவாக வியாபிச்சிருக்கான் இந்த அக்னியை காட்டிலும் தசாம்சதோ பத்து பங்கு நியூனாக் குறைவாக வியாபித்துள்ள ஆபோ ஆபோன தண்ணீரை கல்பிதா ஏற்றி வைக்கப்பட்டது என்று சிந்தையே சிந்திக்க வேண்டும் இந்த ஜலமானது அக்னியில் பத்தில் ஒரு பங்காக கற்பிக்கப்பட்டது என்று சிந்திக்க வேண்டும் இது இரண்டாவது வரி இந்த ஜலதத்துவத்தை அடுத்து விளக்கிற சுலோகம் தொண்ணூற்றி ரெண்டில் படிக்கலாம் சந்த் சந்தியாபோமோய தத்வாக रसो சயவியோயு ரோணோமூன்ய சசப்தஸ்பர்ஷம்யுதாக ரூபவத்தியோ அன்யுயதர்மானுவத்தியாம் தொண்ணூற்றி ஒன்று ரெண்டாவது வரி நீர்தவம் தொண்ணூற்றி ரெண்டு நீர்தத்துவம் தொண்ணூற்றி மூணுல நீர்தத்துவம் முதல் வரியோட முடியும் தொண்ணூற்றி ஒன்று கடைசி வரி தொண்ணூற்றி ரெண்டு முழுசாக தொண்ணூற்றி மூணு முதல் வரி சேர்ந்த நீர்த்தம் ஜல தத்துவம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா தொண்ணூற்றி என்ன சொன்னார் பத்து மடங்கு குறைவாக உள்ளது கல்பிதம் டாரங்க நீர் இருக்கிறது இது மித்தியா இது சப்தம் ஸ்பர்ஷம் ரூபத்துடன் கூடியுள்ளது அதாவது மற்ற பூதத்தினுடைய தர்மம் இதில் கொண்டு வருது இதனுடைய சொந்த குணம் சுவை ரசம் தண்ணிக்கு சொந்த குணம் ஒன்று இருக்குது எது சுவை எளிமையான சுலோகம் தான் பார்க்கலாம் இதற்கு தத்துவமான அக்னி வாயு ஆகாசம் மாயை சத்து இவற்றின் குணம் அஞ்சு அஞ்சு வந்துடுது சொந்த குணம் சுவை இதை சேர்த்து ஆறு குணங்கிறார் நீரில் தான் சுவை இருக்குது தெரியுமா அது உங்களுக்கு உமில் நீர் சுரக்கல் சுவையே தெரியாதுமேல் நீர் சுரக்க இல்லைன்னா சுவையே தெரியாது நீர் இல்லைன்னா சுவையே தெரியாது அதனாலதான் இதுக்கு பேர் ரசம்னு வர பேர் சுவைக்கு சம்ஸ்கிருதத்தில் சுவை சுவைக்கு பேர் ரசம் நம்ம சாப்பாட்டில் என்ன பண்ணுறோம் ரசம் இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிடவே முடியாது நீங்கள் ஒரு மாதம் ரசம் இல்லாமல் சாப்பிட்டு பாருங்கள் ஒரு மாதிரி ஆகிடுவோம் நான் அவரோட மாட்டிக்கிட்டேன் வடக்க போய் என்னமோ ஒரு ஆயிடுச்சு புழகி போச்சு ரசம் சாப்பிட்டு ரசம்னாலே ஒரு சுவையா சம்ஸ்கிருத்தில் ரசம்னா சுவைனு அர்த்தம் அதனால நம்ம நாட்டில் அந்த ரசத்துக்கு அவ்வளோ உரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது நீரினுடைய சொந்த குணம் ரசம் சுவை அதனுடைய முந்தைய குணமான அக்னியினுடைய குணம் என்னது ரூபம் இதில் இருக்குது அதற்கு முந்தைய குணமான வாயுவினுடைய குணம் ஸ்பர்ஷம் இருக்குது ஜலத்தை தொட்டால் குளிர்ச்சியாக இருக்கும் சூடாகவும் இருக்கும் விட வச்சோம்னா பொதுவாக குளிர்ச்சி அது அதற்கு முந்தைய குணமான சப்தமும் இருக்குது நீர் ஓடிச்சுன்னா சப்தம் வரும் அதற்கு முந்தைய குணமான மாயா மித்தியா அதுவும் மித்தியா அதற்கு முந்தையது சத் பிரம்மனுடைய தன்மையும் இருக்குது அது இருத்தல் அப்போ இருத்தல் மித்தியா சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் இது முந்தைய குணம் சேர்ந்து இதில் வந்து சுவையும் சேர்ந்து ஆறு குணம் இதில் இருக்கிறது அப்படிங்கிறார் இந்த உமிழ்நீர் வந்து சுவைக்கு அடு ஆதாரம் சொல்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் ஏதாவது ஊறுகாயோ இல்லை சுவையானதை பார்த்தா என்ன ஆகுது அதுவாக ஊரியிடும் சுவை ஊரிறா ராமகிருஷ்ணர் உபதேசத்தில் படித்த ஞாபகம் இருக்கு இந்த டெஸ்ட் பண்ணுவாங்களாம் பிரம்மச்சி சில பிரம்மச்சாரிகள்லாம் இந்த சுவைக்கு அடிமை ஆகக்கூடாதுட்டு நாக்கன்னிட்ட சொல்லி ஸ்வீட் எடுத்து நாக்கில் வைப்பாராம் உமிழ்நீர் சொல்லக்கூடாது இருக்க முடியுமா அப்படி ஏன்னா பார்த்தாலே உமிழ்நீர் வந்துடும் அந்த சுவைக்கு சுவை வந்து அந்த உமிழ்நீர் நீரில் தான் இருக்குது அதனால் இந்த என்ன சொல்கிறாரு நீரினுடைய தனித்தன்மை சுவை அப்படிங்கிறார் அஞ்சு குணம் ப்ளஸ் ஒரு குணம் இதே அந்த சுலோகத்துடைய அர்த்தம் இதற்கு முந்தைய குணம் அஞ்சு சேருது இதில் சுவை இருக்குது அப்படிங்கிறார் அடுத்ததுல அந்த மித்தியா பிரித்து ஆராய்ச்சி பண்ணால் இதுவும் பொய்யுங்கிறத நிரூபணம் பண்ணுறார் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் எளிமையான சுலோகம்தான் சந்தியாபோ முதல்வரி சந்தியாபோன்னா சத்து ஆபோ ஆபோனா நீர் சத்துனால் இருக்கிறது நீர் இருக்கிறது அது என்ன இருக்கிறது பிரம்மத்தினுடைய தன்மை அமு அதை பிரிச்சோம்னா அமு சூன்ய தத்வா அமு சூன்ய தத்துவான அமுன்னா இது சூன்ய தத்வா மித்தியா தன்மை உடையது மாயையினுடைய மித்தியா தன்மை இங்கே வந்துடுச்சு இருக்கிறது மித்தியா தன்மை உடையது ரெண்டாவது அடுத்தது ச சப்த ஸ்பர்ஷ சம்யுதாக சப்தம்னா இது சப்தம் ஸ்பர்ஷ ஸ்பர்ஷம் ரூபயத் ரூபவத்ய ரூபத்துடன் சம்ஜுதா கூடி உள்ளது இது சப்தம் ஸ்பர்ஷம் ரூபத்துடன் கூடியுள்ளது ரூபம்ங்கிறது ரெண்டாவது இருக்கு ரூபவத்திய அந்ய தர்ம அணுவருத்தையா அணுவிருத்தியா தர்ம அணுவிறியா அந்ய தர்ம மற்ற பூதங்களின் தர்மங்கள் அணுவிருத்தியாக தொடர்ந்து கூடவே வருகின்றன இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாம் தொடர்ந்து கூட வருது ஸ்வீய ஸ்வீயன்னா தன்னுடைய சொந்த குணக கடைசி வார்த்தை குணம் அதுக்கு முந்தின வார்த்தை ரசோ ஸ்வீயோ ரசோ குணக தன்னுடைய சொந்த குணம் ரசம் அதாவது சுவைங்கிறார் இதற்கு முந்தைய குணங்கள் தொடர்ந்து அஞ்சு குணம் வருது இதனுடைய சொந்த குணம் சுவை இது நீரினுடைய தன்மை அடுத்த சுலோகத்தில் நீர் தத்துவத்தை மித்தியான்னு உணர்ந்து அதை நிலை வரணும்னு சொல்லி அதை நிறைவு பண்ணிவிட்டு மண் தத்துவத்தை அறிமுகப்படுத்துகிறார் அதோட அஞ்சுபோதா தத்துவம் பிடிக்கும் தொண்ணூற்றி படிக்கலாம் சதோ விவேச்சிதா சப்சு தன்மித்தியாத்வேச்ச சதோவிவேச்சிதூ தன்மித்தே கல்பிதஸ்வி இந்த சத்திலிருந்து இந்த நீர்தத்துவத்தை பிரித்து அதை நித்தியா என்று நிலைநாட்ட வேணும் எப்படி பிரித்து நிலைநாட்டினு சொல்லலை ஏன்னா ஆகாஷ்டிலும் நிலைநாட்டின நிலைநாட்டினது மாதிரி இதையும் பிரித்து நிலைநாட்ட வேண்டும் பிறகு இந்த நீரை விட பத்து பங்கு குறைவாக வியாபித்துள்ள பூமியானது இந்த நீரில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது கற்பிக்கப்பட்டுள்ளது என்று சிந்திக்க வேண்டும் இதில் ரெண்டாவது வரி மண்தம் முதல் வரி நீர்மித்தியா என்ற தத்துவத்தை நிறைவு செய்கிறார் சொல்லி அதுக்கடுத்து தொண்ணூற்றி அஞ்சு நாலு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு முதல் வரி வரைக்கும் மண் தத்துவம் பிறகு தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாவது வரியிலிருந்து ஸ்தூல பூதம் ஆரம்பிச்சிருவார் இந்த அத் இந்த அத்தியாயத்துக்கு பிறே பஞ்சமகாபூதம் தான் அதனால் இந்த பஞ்சபூதத்தை பற்றி விரிவாக வளர்க்குறார் முதல் வரியில் நீர்தத்துவம் நிறைவு இந்த நீர் மித்தியா என்று புரிந்து கொள்ள வேண்டும் அதை மனதில் நன்கு நிலைப்படுத்த வேண்டும் எப்படி நீரையும் சத்தியும் பிரிக்கும் பொழுது சத்து வேறு நீர் வேறுனு பிரிச்சாச்சுன்னா நீர்மித்தியான்னு தெரிஞ்சிடும் பொய்யின்னு தெரிஞ்சிடும் இந்த சத்து இருத்தல் தொடர்கிறது ஜளம் தொடருவதில்லை அதனால் ஜலமித்தியா நீரில் சப்தம் இருக்குது பிரம்மன்ட்ட சப்தம் கிடையாது அது அசப்தம் இதில் ஸ்பர்ஷம் இருக்குது அதில் ஸ்பர்ஷம் இல்லை இதில் ரூபம் இருக்குது அது பிரம்மனுக்கு ரூபம் கிடையாது நிர்குணம் அது அரூபம் அது இதில் சுவை இருக்குது அதில் சுவை இல்லை அதனால் நீரை விட வேறானது பிரம்மன் பிரம்மன் சத்தாக இருப்பதால் ஜலம் அசத்தாகத்தான் இருக்க வேண்டும் ஆகவே அது மித்தியா அப்படிங்கிறார் இதெல்லாம் நம்ம ஆகாசத்தை பிரித்த மாதிரி பிரிக்கணும் இப்படி பிரித்து பார்த்தா நீர்தத்துவம் மித்தியா என்பது புரியும் நீர் மித்தியான என்ன சுவை மித்தியா இந்த சுவைக்கு நிறைய அடிமை ஆயிடுவோம் நம்ம மற்ற எது கூட அடிமையாக மாட்டோம் நாக்குக்குத்தான் ரொம்ப அடிமை நாவடங்க நாலும் அடங்கும் நாங்கள் நாம நாக்கு மட்டும்தான் கர்மேந்திரியமாக வேலை செய்யும் ஞானேந்திரியமாக வேலை செய்யும் பேசும் கர்மேந்திரியம் சுவைக்கும் பொழுது ஞானேந்திரியம் விரதமே பாருங்கள் நாக்குத்தையும் வைப்போம் ஒன்று மௌனை விரதம் இல்லாட்டி உண்ணா விரதம் வைக்கிறோமா விரதமே நாக்கு கிட்டேன் விரது கூட விரதம் கிடையாது அவனை விரதம் இருக்கேன்பாங்க இல்லாட்டி நான் விரதம் இருக்கேன்பாங்க ஏன்னா அந்த நாக்கு வந்து நீங்கள் வயசான காலத்தில் பாருங்கள் எல்லா புலன்களும் வேலை செய்யாது நாக்கு மட்டும் வேலை செய்யும் பேச்சு ஓவராக பேசுவாங்க சாப்பிட்றதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் ஏஜ் ஆனால் அது எல்லாேருக்கும் ஒரு இயல்பாக இருக்குது பொதுவாகவே நிறைய பேரை பார்த்துருக்கீங்க எக்ஸ்பெண்ட் இருக்கலாம் அவங்க ஏதாவது கேட்டு சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு நினப்பாங்க அதே மாதிரி பேசுன்னு மாட்டாங்க எதாவது என்னத்தையோ சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த நாக்கு வந்து அப்படி ஏன்னா சுவை வந்து நம்ம அடிமையாகிடுவோம் அதனால் சுவை மித்தியாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும் அறுசுவையும் உடலுக்கு கட்டாயம் தேவைங்கிறாங்க அறுசுவையுமே வேணுமா ஆனால் எந்த அளவுக்கு எவ்வளோ வேணுங்கிறதே முக்கியம் ஒன்று ஸ்வீட்டாக சாப்பிட்றது சில பேர் காரமாக சாப்பிடுவாங்க எப்படிதே சாப்பிட்றாங்க கண்ணெல்லாம் எரியும் ஆனால் அந்த காரத்தை சாப்பிட்டுகிட்டே இருப்பாங்க அப்படி காரம் பிடிக்கும் அவங்களுக்கு சில பேருக்கு புளி பிடிக்கும் எல்லாத்துலேயும் ஓவர்தான் டாக்டர் இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு சுகர் ரொம்ப ஏறிடுச்சின்னு சொல்கிறாங்க முடியுதா ஒரு அரை சுகர் போட்டு கொடுங்க ஒரு காஃபி அப்படி தானே சொல்கிறோம் முடிகிறதில்ல நம்மளால் ஏன்னா அந்த சுவை வந்து அது வந்து அடிமையாகிடும் அந்த சுவை மித்தியா நீரும் மித்தியா நீரில் ஏற்படக்கூடிய சுவையும் மித்தியா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதில் ஒன்றுமே கிடையாதுங்கிறாரு பார்க்குறோம் நீர்வீழ்ச்சியை பார்க்குறோம் கடலை பார்க்குறோம் ஆரை பார்க்குறோம் அதுலேயே நம்ம மனசு அப்படியே போகுது தண்ணியினுடைய அழகை பார்த்தாலே அது இருக்கும் எப்பயுமே நீங்கள் தண்ணியை கடலை பார்த்துக்கிட்டே இருந்து சலிக்கவே சலிக்காது நீர்வீழ்ச்சியை பாருங்க சலிக்காது ஆறு ஓடிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லும் ஆனால் அதில் ஒரு அடிக்ட் வருது அதில் ஒரு அழகு அதில் ரூபமும் இருக்குது இந்த அழகும் இருக்குது எல்லாம் பார்த்த உடனே அதுவும் மித்தியா அதில் வரக்கூடிய சுவையும் மித்தியா சென்னையில் வெள்ளம் வந்துச்சு அதுவும் மித்தியாகும் சுனாமி வந்துச்சு அதுவும் மித்தியாகும் அதில் நீர்னால் வர்றது தானே நீர்னால் என்னென்ன தான் வருதோ நல்லது வந்தாலும் மித்தியாதான் கெட்டது வந்தாலும் மித்தியாதான் அது உண்மையில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி அதில் வந்து நம்ம விலகி இருக்கணுங்கிறார் அதுக்காக இந்த ஜலமித்யா என்ற தத்துவத்தை ம மனதில் நன்கு நிலைநிறுத்த வேண்டும் சுவைங்கிறது ரொம்ப அடிக்ட் ஆக்கிரும் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணலைன்னா உடம்பே கண்ட்ரோலாக வைக்க முடியாது அப்படித்தான் இருக்குது சாமிகிட்ட ஒரு பிரம்மச்சாரி வந்தார் நல்ல அடமலை பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு சென்னையில் ஒரு சாமிகிட்ட வந்து நல்லா இருக்குது இப்போ தியானம் பண்ணலாம் இந்த கிளைமேட் நல்லா இருக்குன்னு கேட்டால் பரவாயில்ல இந்த நேரத்தில் சூட மிளகாயப்பஜி சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறார் சாமிகிட்ட வந்து சிரிக்கிறார் சாமி இந்த நேரம் கிளைமேட் நல்லா இருக்குதுன்னு நல்லா தியானம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாரா சூட மிளகாயப்பஜி சாப்பிட்டா நல்லா இருக்குங்கிறார் ஏன்னா சுவைக்கு அப்படி ஒரு அடிக்ட்டு அந்த கிளைமேட்டுக்கு அந்த இதுக்கு அதனால் சுவை என்பதும் வந்து போகக்கூடியது காய்ச்சல் வந்தால் என்ன ஆகுது ஒரு சுவை தெரியுதா ஒன்றும் அனுபவிக்க முடியாது வாய் கசக்குது அல்வா கொடுத்தாலும் கசக்குதுன்னு சொல்லுவோம் அல்வாவில் கச இனிப்பு எங்கே ஓடியாக போச்சு ஸ்வீட்டில் கசக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு நேரத்தில் நல்லா டைஃபாய்டு காய்ச்சல் வந்து படுத்து கிடக்கும் அல்வா துப்புவோம் கீழே உங்களுக்கு பிடிச்சது அல்வா சாப்பிடுக்கிறேன் என்ன பண்ணுவான் வாயெல்லாம் கசக்குன்னு துப்புறமா துப்புறாங்களா இல்லையா அந்த கப்ப சுவை எங்கே போச்சு அது சுவையும் மெத்தியா அது நெரிஞ்சுக்கரணும் அதனால் எதுக்குமே நாம் இது பண்ணக்கூடாது அந்த அடிமையாக இறக்கூடாது அழகாக வச்சுக்கிறணும் நீரும் மித்தியா நீரின் சுவையும் மித்தியா என்ற கருத்தை மனதில் நன்கு நிலைநிறுத்திய பிறகு நீர்தத்துவத்தில் மண் தத்துவம் கற்பிக்கப்பட்டுள்ளது பத்தில் ஒரு பங்காகங்கிறார் இங்கே நீரில் பத்தில் ஒரு பங்கு பூமி தத்துவம் இந்த பூலோகத்திலே மூணு பங்கு கடலா ஒரு பங்கு பூமின்னு சொல்கிறோம் ஆனால் அதுக்கு பூமி இருக்குது ஜல தத்துவத்தில் பத்தில் ஒரு பங்காக இந்த பூமியானது கற்பிக்கப்பட்டிருக்கிறது இங்கே பூமி அறிமுகம் மட்டும் பண்ணுறார் பிறகு பூமியினுடைய குணம் என்னங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுறார் இங்கே இதனுடைய அறிமுகம் மட்டும் இருக்கின்றது பூமி தத்துவம் அறிமுகம் நீரில் பத்தில் ஒரு பங்கு பூமி இந்த பூமியும் நீரில் கற்பிதம் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம் பிறகு இந்த பூமியினுடைய குணம் என்னங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் இது என்ன இது எப்படி மித்தியா அப்படிங்கிறது அடுத்த சொல்வதி மூணு அர்த்தம் பார்க்கலாம் சதோ விவேச்சிதா ஸ்வப்சு சதோ சத்திலிருந்து சதக சத்திலிருந்து விவேச்சிதா விவேச்சிதா அப்சு விவேச்சிதாசு அப்சு அதை பிரித்தோம்னா அப்சுனா இந்த நீரை சத்திலிருந்து இந்த நீரை விவேச்சிதாசு பிரித்து சத்திலிருந்து இந்த நீரை பிரித்து அதை மித்தியா என்று நிலைநாட்டிய பிறகு பூமிகி தச அம்சதக பூமிர் தசாம்சதோன் இருக்கு அதில் பூமிகி தச அம்சதக அது பிரித்தோம்னா தச அம்சதகன்னா அந்த நீரை விட பத்து பங்கு அடுத்த வார்த்தை நியூனா குறைவாக வியாபித்திருக்கின்றன முதல் வார்த்தை பூமிகி இந்த பூமியானது நீரை விட பத்து பங்கு குறைவாக வியாபித்திருக்கின்ற இந்த பூமியானது கல்பிதா கல்பிதாஸ்விதி சிந்த ஏத்தன் அதை பிரித்தோம்னா கல்பிதா அப்சு இதி அப்சுனா நீரில் கல்பிதா இதி ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்று சிந்தையே சிந்திக்க வேண்டும் முதல்வரியில் நீர்தத்துவத்தை நிறைவு பண்ணார் சத்திலிருந்து இந்த நீரை பிரித்து அதை மித்தியா என்று நிலைநாட்டிய பிறகு நீரை விட பத்து பங்கு குறைவாக வியாபித்திருக்கிற இந்த பூமியானது நீரில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது என்று சிந்திக்க வேண்டும் இதுவும் கல்பிதம் இதுவும் கற்பனை என்று சிந்திக்க வேண்டும் இது தொண்ணூற்றி மூணாவது சுலகம் தொண்ணூற்றி நாலுலையும் இந்த நீர்தத்துவம் அதனுடைய குணங்கள் என்ன அது எப்படி மித்தியம் மண் தத்துவம் மண் என்ன குணம் இருக்குது அதுக்கு முன்னியிருக்க குணம் எப்படி வருது பிறகு இந்த மண்ணினுடைய குணமான வாசனை அது எப்படி மித்தியா என்ற கருத்தெல்லாம் அடுத்து நிலைநாட்டிட்டு பிறகு என்ன பண்ணுவார் இதெல்லாம் சூக்ஷம பஞ்சபூதம் பிறகு ஸ்தூலம் இந்த பஞ்சபூதம் எப்படி உருவாகுதுன்னு சொல்கிறார் பிரம்மாண்டம் உருவாகுதுன்னு சொல்லி அதுவும் வித்யா என்ற கருத்தை நிலைநாட்டுவார் அதான் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி ஓம் ஆதி குருநாத சுவாமிகி ஜை ஹரி ஓம்